ஒரு வாரி குறிப்பு நல்ல மாணவர்கள் அருமையாவுக்கு வாய்த்த மாணவர்கள் எல்லா நூல்களிலும் அவர் கொடுத்து வைத்தவர் என் நூல் ஒளிவருவதற்கு காரணமாக இருந்த சிரஞ்சீவி விமு சுப்பிரமணியர் அவர்களுக்கும் சிரஞ்சீவி கீவா ஜெகநாதர் அவர்களுக்கும் என் நன்றி உரியது ஒரு பதிப்பாசிரியர் பதிப்பாசிரியரில் புண்ணியம் பெற்ற ஒரு பதிப்பாசிரியர் உபேசா தான் மறுதெல்லாம் சும்மா காஞ்சி ஊஞ்சுதான் போயிடுச்சு காஞ்சி தான் போயிடுச்சு பதிப்பாசிரியர் ரொம்ப ஒரு தலைமையாக ஒரு பெரிய ஒரு பேரு பெற்ற ஒரு பாக்கியம் பெற்ற பதிப்பாசிரிய ஒருத்தர் ஆதரவும் இருந்தது கூடவே ரெண்டு பெரியவர்களும் இருந்தாங்க மற்ற இலக்கியத்தில் இருக்கான்னு பார்த்தா அரியன் பார்த்துடுறேன் வந்து பெருங்காப்பியம் எல்லாம் பாத்துறேன் அரியன் சிறு எல்லாம் பாத்துறேன் பார்த்துட்டுமே ஒரு வாரத்துல இந்த மாதிரி ஒரு குறிப்பு இல்லைங்க ஆஹா சேர்க்கிறார் தான் சொன்னா ஐயா பெருங்கதையில் இங்க இருக்கிறது அல்லது சிந்தாமணியில் இங்க இருக்கிறது அப்படியாப்பா அருமை அதுக்காக வந்து சேர்க்கல சொன்னா நிறுத்தம் அப்போ இம்மாதிரி அணுகிய பெரியவர்கள் மூவர் என்று பெரிய கடனும் பல்வேறு செய்தி இன்னும் செய்யணும்னு தான் நினைக்கிறோம் செய்யறதுக்கு ஒன்றும் வாய்ப்பு வாய்ப்பு இல்லை ரெண்டு நினைத்தோம் திருவருளால இந்த இலக்கணமும் சைவ சித்தாந்தமும் தான் அவர் பதிப்பு போல வரணும் நினைச்சேன் நினைச்சேன் அவர் பதிப்பில் என்ன அருமைப்பாடு ஒன்று முன்னால் இருக்கிற ஆராய்ச்சி முன்னுரை அந்த முன்னுவிட்டாலே நூல் முழுதும் படித்த மாதிரி பின்னால சொல்லகராஜி சுருக்கம் அது ஆய்வுக்கு அப்படியே பாலோட தென்கலந்த ஒரு சொல்றது இருக்கிறது இந்த ரெண்டும் பதிப்பை அணி செய்தது அந்த பதிப்பு உயர்வு தந்தது இதுக்கு இலக்கணத்தை அவர் தொல் ஆப்பியம் போகல நன்னூலுடன் அவர் அவ்வளவுதான் அவர் பல பதிவு பயிற்சி நன்னூல் மயில்நாதர் சங்கர்மச்சாரோட தான் பதிவுச்சார் தொல்காப்பிக்கு அவர் போகவே இல்லை சித்தாந்தமும் போகல எனக்கு அது ரெண்டு விருப்பம் இந்த தொல்காப்பிய உரைகளையும் சைவ சித்தாந்தம் பதினான்கு சாத்திர உரைகளையும் இப்படி பதிச்சிடணும்னு நினைப்போம் அதுல பாதி ஐம்பது விழுக்காடு வெற்றி பெற புண்ணியம் கூட்டிச்சு ஐம்பது விழுக்காடு செய்ய இந்த அத்தனை உரையிலையும் ஆய்வு ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது அது அந்த நூலினுடைய உள்ளே செய்தியை அப்படிதாங்க இந்த சொல்லகராஜு முடியல ஏ சின்ன பையன் இருக்கு ஒரு கண்ணாடி போட்டு வேலை செய்யறது சக்தியாக சித்தியார் இருக்கு அருள் எங்கெங்கெல்லாம் வருது சக்தி எங்கெங்கெல்லாம் வருது ஆசை தான் முடியல நமக்கு ஒரு கீவா ஜெகநாதியரும் நமக்கு ஒரு பீமு சுப்பிரமணியரும் இல்லை கொடுத்து வைத்தார் அது போல இப்ப ஒரு செய்தி என்ன தேமலர் ஆளாக தெருவில் போகிற பெண்கள் எல்லாம் கூந்தல்ல என்ன இருக்கும் நறுமணமிக்க மலர் இருக்கும் எத்தனை பெண்க இருபதாம் நூற்றாண்டு இடிச்சு பிடிச்சிட்டு போங்க சரிதான் பஸ்லயும் சரி கீழே போய் சரி கோயில்லயும் சரி இடிச்சு பிடிச்சிதான் போறோம் முன்னெல்லாம் இடிச்சா நமக்கு நாணமா இருக்கும் இப்ப அது பழக்கமா போச்சு சிவசிவா என்ன பண்றது என்னதான் சங்கோச்சப்படுவதோ அல்லது கோபட விட்டு வெளியில போகாது சிவனியே இருந்தது சும்மாயிரு சொல்லற எண்டாலுமே அம்மா பொருளுண்டும் அறிந்திலே இல்ல நிச்சயமா கோபம் வருது மன சங்கடம் வருது சொல்லல அது போல கரூர்ல பெண்கள் அப்படியே நீங்க எல்லாருடைய கூந்தலும் நறுமணம் மலர் இருக்கு சீல மாதி தெருவில் சூடும் சில மதியினர் இங்க மதிங்கிறது மதி முகமுடைய பெண்கள் சில பேர் தான் தென்பான நீங்க வீதியில் ஏதாவது தெருவில் போனீங்கன்னா இந்த தெருவில் ஒரு பெண் வெளியில வந்து பெண்கள் பெரும்பாலும் தெருவில் நீங்க பெண்களை பார்க்கறதுன்னா ரொம்ப அரிய நிலைமை எதிர்ப்பு ஏ பெரும்பாலும் வீட்டின் பொறுப்பை அவர்கள் வைத்துக் கொண்டு வெளிப்பொறுப்பை ஆண்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்ன கருதுகிறோம் பெண் உரிமை என்ற நான் சொல்லிட்டு தான் வரேன் நல்லா இளைஞர் காதலப்படட்டும் பெண் உரிமை என்ற பெயரால் வீட்டின் பொறுப்பையும் அவன் தள்ள வைக்கணும் வெளிப்பொறுப்பையும் அவன் தள்ள வைக்கணும் ஏன் ரெண்டு பேரும் ஏனைய மெம்பராக இருந்தா தான் தள்ள முடியுது நாங்கெல்லாம் தள்ளல எல்லாம் குடிச்சோர் ஆகிட்டு வெறும் சாமி நாற்பத்தி அஞ்சு ஐம்பதுல வேலைக்கு வந்தபோது நாப்பத்தஞ்சு ரூபாய் இருபத்தி ரெண்டு ரூபா அலவுன்ஸ் அறுபத்தி ஏழு ரூபா வாங்கினதுதான் மூணு ரூபா வீட்டு வாடகை போடும் மூன்று ரூபா பிஎஃப் அறுபத்தி ஒரு ரூபாய்தான் வாடகை நாங்கள்லாம் சேர்த்தே தான் போட்டோம் பேராச பெரிய ஆள் வாங்கினா டிவி வாங்கினா நாமும் வண்டி வாங்கி விடணும் அவன் மாடி வீடு கேட்டா ஒன்னே நாமும் பிளாட் வாங்கி கட்டி விடணும் அவன் ஐம்பது ஆண்டு உழைச்சவனுடைய பெருமையை வந்து இருபத்தி ரெண்டு ஆண்டு உழஞ்ச ஒன்னையும் வாங்கி விடணும் பேராசிரது வீட்டின் பொறுப்பு அவர்கள் வெளிப்பொறுப்பு நீ என்று வைச்சுக்க உண்மையான பெண் உரிமையான பெண் உரிமையா போட்டு அவங்கள வெளிப்பொறுப்பிலையும் விட்டு ஆட்டி அலக்கடிச்சு ஆனா வீட்டு பொறுப்பை நீ ஏத்துக்கடியா அப்படியாவது அஞ்சிய மாட்டேங்கிற என்னையா பெண்ணுரிமை புண்ணுரிமை சீல மாதிரி தெருவில் சூறும் வீதியில போனா நீங்க என்னன்னு கேட்டா ஏதோ ஆங்காங்க ஓரிரு பெண்களை தெருவில் சொல்லிட்டு சொல்றேன் ஆமரர் சூழும் சாத மகன் நகரம் தாழ அப்படின்னா கரூர் வந்து ரொம்ப சிறப்புங்கிறீங்க சிறப்பு சதமகன் இந்திரலோகம் இருக்கு பாரு அதை விட இது மிக சிறந்ததுன்னு சொன்னார் அப்போ இந்திரன் உலகை விட இந்த உலகம் சிறந்தது என்ன உங்க இந்திர உலகத்தில இந்திர உலகத்தில எல்லாம் என்ன உங்களுக்கு சீல மாதி தேர்வில் சூடும் என்று சொல்லிட்டு இந்த கருவூரை பொறுத்தவரையிலும் இந்திரலோகம் கெட்டு போங்க அப்படி இருக்கு எதனாலே என்ன எதனார் உங்க இந்த மதில் எப்படி இருக்கு அதுல மஞ்சு சூடுமான்னா அதனால தெரியலப்பா ஒவ்வொரு வாயிலையும் அந்த மணிகள் தான் முன்னேறுக்குமே தவிர கதவுக்கு பழைய வேலை இல்லை அப்படின்னார் உங்க இந்த லோகத்துக்கு சுற்றுச்சூழல் நல்ல சோலைகள் இருந்து அருமையா அதுல வந்து நர்மணம் இருக்குமா அதுவும் தெரியாது இதெல்லாம் தெரியாது ஆனா ஒன்னு தெரியும் உங்களுக்கு கடைசியில ஒன்னு சொன்ன பாருங்க உங்க தேவலோகத்தில் என்ன இருக்கும் எங்க கருவில் பெண்பாளரை எப்படி சொன்னார் மதி என்று சொன்னார் சந்திரன் போன்ற உங்க இந்த லோகத்தில் என்ன ஒரு மதிதான் எங்க கருத்த மாதி தெருவில் அதனால் உங்க உலகத்திலே எங்க உலகம் போட இந்த பெண்பாளரை மதி என்று சொல்லி அது தெரிவில் சில மதி தெருவில் சூடும் என்று அழகுக்கு அழகு இன்னொரு பண்பாட்டுக்கு பண்பாடு ரெண்டையும் கேள்விப்பட்ட சொல்றது சொல்லி திருப்பாமி எம்ஏ எல்லாம் படிக்க வைச்சோம் செஞ்சது வைரமுத்து மரபு கவிதையெல்லாம் ரொம்ப திட்டாமரும் இலக்கியங்கள் செய்த சாதனையை கம்பராமாயணத்தை நினைக்கும் பாரதான் சொன்ன ஒரு பழம்பெரும் இலக்கியங்கள் கூட நாங்கள் ஒன்று மொழி அருமையாக இருக்கணும் இன்னொன்று நல்ல அருமையான இசையோடு சொல்லுவதற்கு இன்னொன்று பண்பாடு இருக்கணும் இந்த மூணு இருந்த மதிக்கிறோம் தேவையில்லை நம்முடைய இலக்கியங்கள் பலவும் இந்த மூன்றும் பொழிந்தன தமிழ் உள்ளது இசை உள்ளது பண்பாடு உள்ளது மூணு இருக்கு இது இருந்தால் இன்னைக்கு இருக்கிற கவிதையும் மதிக்கிறோம் பாரதியார் பாட்டி வரைக்கும் மதிக்கிறோம் பாரதியாசன் கூட மதிக்கிறோம் கடவுள் கொள்கையில் இருந்தாலும் பல பாடல்கள் தமிழைப் பெற்றிப்பாடு ரொம்ப அருமையான பண்பாடு யார் யார் வாய் கேட்பினும் அறிவுக்கு எல்லாம் வைக்காத சில விடுனர் சுவாமி உங்க உத்தரவு ஆணை ஆனா யார் யார் வாய் கேட்பும் செய்யறோம் ஆனா யார் யார் வாய் கேட்கணும் இந்த மூன்றில் இருக்கிறது இந்த மூன்றில் ஏதேனும் மொழிச்சதை இருந்தால் இசையே பாட முடியாத இருந்தால் பண்பாடு அறவே இல்லாம தூக்கேறி நெருப்பு படிக்குதான் குறைவுடையது இந்த மூன்றில் எது குறைவுடையது உயிர்நாடியாக கொண்டது நம்முடைய எனக்கு தெரியாது நான் படிச்சு பார்க்கல ஒண்ணும் எனவே சீல மாதிரி தெருவில் சூடும் இந்த ஒரு தொடர்ல என்ன தெரியுது பெண்பாளரை வேறு எந்த சொல்லால் சொல்லாமல் சில மதி மதி என்பதால் சொல்லி இந்த சில என்பதனால் பண்பாடும் காட்டி இதனால் தேவ உலகத்திலும் எங்கள் கருவூர் மிகச்சிறந்தது என்பதை அப்படி உயர்வும் இது நாங்கள் ஏற்கிறோம் இந்த மாதிரி எங்கேயாவது தெருவில் சில பெண்கள் நடமாட்டம் இருந்தது என்று எந்த நகர சிறப்பில் இருக்கிறதா என்பதை பார்க்கலாம் நல்ல சிஞ்சமான பையனா இருந்து பீகை எடுத்து நான் பெருங்கதையை பார்த்துடுறேன் நான் சிந்தாமணியை பாக்குறேன் நான் யசோதர காவியத்தை நான் ராமாயணத்தை பிச்சு ஆனா உண்மா ஒரு மாதத்தோடு முடிச்சுடும் உண்டு அல்லது இல்லை செஞ்ச சேகலா பெரிய புராணம் ஐயா தமிழ் இலக்கியங்களிலேயே தெருவில் நடமாடுகின்ற பெண்கள் சிலை என்பதை சிலமதி தெருவில் சூடும் என்று சேக்கலார் சொன்னது போல் வேற அவரும் இல்லை என்று முடிவு கட்டலாம் இருப்பின் அவரும் சேர்த்து இந்த மூவர் தான் இருவர்தான் என்று நாம் சொல்லலாம் அந்த வரையறைப்படுத்துறது யோகிதில்லி யோகிதில்லி நமக்கு இதை அனுபவிப்போம் சிலமதி தெருவில் சூடும் இப்படி எல்லாம் கருவூர் இருக்கிறது என்று சொன்னார் இது பாருங்க உயர்தனை பொருள் அப்புறம் கொஞ்சம் அகரணை பொருளுக்கு போறாரு கடகரி துறையில் ஆடும் நீர்துறையை பார்த்தீங்கன்னா அங்கங்கே யானைகள் அப்படியே மொய்யார் தடம்பு புக்கு அப்படி குளிச்சுக்கிட்டு இருக்குமா காளி மாயில் புறவில் ஆடும் சோலைகளை பார்த்தீங்கன்னா அங்காங்க மயில்கள் தம் தோகையை விரித்து ஆடிக்கொண்டிருக்குமா இது பலரும் சொல்லியிருக்கலாம் ஆடர்மாணி ஆரங்கில் ஆடும் எங்கேயாவது இயற்றமிழ் மன்றம் இசைத்தமிழ் மன்றம் நாடகத்த மன்றம் இருந்து சொன்னா அங்க எல்லாம் என்ன இருக்குமா ஆடர் மாணி ஆரங்கியாடும் எல்லா மரப்பொழையக்கோ இந்த சிமெண்ட்டு கல்லுக்கோ பேச்சு இல்லை எல்லா மணிகளால் இழைக்கப்பட்ட அரங்கா இருக்குமா ஆரிவாயர் கூடல் வண்டாடும் பெண்கள் போனாங்கன்னா பின்னையே எது போகுமா வண்டு போகுமா ஏன் அந்த கூந்தல்ல நறுமணம் இருப்பதுனால பாடரோலி மாரியில் ஆடும் வீதி எப்பொழுதுமே விளக்கமா இருக்குமா அழுதுபடியாது பயில் கோடி கதிர் மீதாடும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற கொடி கட்டி பறக்கிற வீடுகள் அவையெல்லாம் எதுல போய் போதும் கதிரவனோடுபடியும் போயும் போது ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் என்று அந்த கொடி அது வரைக்கும் பறகுமா இப்படி எல்லாம் கொடிகள் கட்டி பறவாடும் தானி நகர சிறப்பு நோய் செய்யும் திருவள்ளுவர் எந்த ஒன்று மிகவும் கூடாது குறையவும் கூடாது ஆளாவா ரெண்டு பாட்டு செய்து இனிவா நம்முடைய இந்த கரூர்லே ரொம்ப அமைப்பான பாங்கு மன்னிய சிறப்பின் மிக்க வாழ நகர் அதனில் மல்கும் பொன்னியல் புதிசை சூழ்ந்து துறர்களும் போற்றும் பொற்பால் துண்ணிய அன்பின்மிக்க தொண்டரம் வாழ்வது ஆனிலை என்னும் கோயில் அந்த ஊர்லே கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் அதெல்லாம் இப்ப இருக்கிற பிள்ளைகளுக்கு தெரியவே தெரியாது அப்படி ஒரு வாக்கம் இருக்கிறதாவே தெரியாது இது இந்த அம்மா பண்ணது அப்புறம் சுவாமிகள் திருக்கோவில்லாத திருவில்ூரும் கோவில்து திருவில் ஊரு கேருகிட்ட ஊருளது ஊராடா இப்படிலாம் சொன்னதாக இருக்கு அல்லவா ஆகவே ஆனிலை என்னும் கோயில் அந்த கருவூரில் இருக்கிறது சரி அங்க யார் இருக்கார்னர் அந்த ஊர் தான் நம்முடைய நாயனார் ஊர் பொல் திருமறை கடந்த புனிதரை இனித கோயில் மருள்தூரை மாற்று மாற்றால் வழிபடும் தோடிலராகி ஈருட்காடு ஒடுங்கு கண்டத்து இறை அவர்க்கு ஓர் இமைப்பூண்டார்க்கு அருட்பேரும் தொண்டு செய்வார் அவர் ஏறி பத்தராவார் ரெண்டு காரியம் அருமையா நம்முடைய சுஞ்சானுபோகத்துல பனிரெண்டாம் சூத்திரம் சொல்லுகிறது இந்த ஆன்மா என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா செம்மல நோந்தால் தேரலொட்டா அம்மலம் கழி அன்பரோடு மரி மாலர நேயம் அலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் தொழுமி ரெண்டு இடங்கள்ல பக்தி விடாம செய்யப்பன்று ஆண்டவன் இன்னொன்று அடியவர் நேயம் அலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண்யன தொழுமி அங்க இதே இருக்கிற இடம் பெருமானே என்று தொழு என்று சொன்னார் அதே போலமுடிய தீபத்தர் ஆநிலை கோவில்ல விடாத பற்று அங்க இருக்கிற அடியவர் மீது இருக்கிற பற்று அந்த அடியோர் மீது பற்று மட்டுமல்ல அவருக்கு ஏதேனும் ஒரு இடைஞ்சல் வந்து முன்ன போய் நிற்ப அழைத்து போல நூறா நம்பருக்கு எந்த சந்திலும் அடியவருக்கு நேரா போய் நின்று இந்த ரெண்டும் செய்தார் அவர்தான் எரிபத்தர் அப்படி இருக்கும்போது அவர் கையில என்ன செய்தார் கையில என்ன வச்சிருந்தார் இதனால தான் கையில அந்த எது வைக்க வேண்டிய இலைமலி இந்த வேல் வைக்க வேண்டியதா போச்சு ஏன்னா தான் விரும்புகின்ற அந்த அடியவருக்கு ஏதேனும் துன்பம் துன்பம் வந்தது என்ன பண்றது ஒரு நாய் கொலைக்குது கடிக்க வந்துட்டது ஒரு அடியவர் நாய் நாய் பருமான கையில குச்சிருந்தான் சரியா வரும் அல்லது ஒரு மாடு குட்டம் வந்துட்டது என்ன பண்றது அப்படி இப்படி தீங்கு ஏற்படுகின்ற பொழுது அதை விரட்டுவதற்காக கையில வச்சிருந்தாராம் கையில அந்த எரிபத்தம் இல்ல கையில இலைமலி இருந்த வேல் வைத்திருந்தாராம் எதற்கு அன்பற்கு ஆடாதன அடுத்த போது அடியுக்கு நேர வேண்டாத துன்பம் நேர்ந்தால் எப்படி வருவார் தோண்டி அப்படி குகையில் இருந்து பாருங்க சிங்கம் அது மாதிரி ஆண்டால் கூட அப்படிதான் பாடினாங்க கண்ணபிராணி நாங்கெல்லாம் வந்து விண்ணப்பித்துக் கொண்டால் மூறி முழங்கி ரொம்ப அருமையா சொன்னார் அப்படி வந்து வருகின்ற அந்த சிங்கம் வெளிவருவது போல எங்களை எல்லாம் வந்து காக்கு நுப்பா நாங்க பெண்பால் அல்லவா என்றெல்லாம் சொல்லி விண்ணப்பித்துக் கொண்டார்கள் அது மாதிரி அந்த குகையில் இருந்து வருகிற சிங்கம் போல வருவார் வந்து இப்படியாக அவர் செய்தார் அன்னால் நிகழும் நாளில் ஆணிலை அடிகளார்க்கு திண்ணிய அன்பு கூர்ந்த சிவகாமியாண்டார் என்னும் புண்ணிய முனிவனார் அந்த ஊர்ல ஒரு முனிவர் சிவகாமி ஆண்டார்னு பேர் அவர் என்ன செய்வார் நல்ல அடியவர் அவர் ஒரு தொண்டு எடுத்துக்கொண்டார் என்ன தொண்டர் நாளும் நந்தவனம் சென்று மலர் பறித்து எடுத்து வந்து பல்வேறு விதமான மாலைகள் கட்டி அந்த ஆணிலை கோயிலுக்கு கொடுப்பது அந்த காலத்தில் என்ன பண்ற கோவில் இருக்கிற மாலை கட்டிதான் அர்த்தம் இல்ல அந்த ஊர்ல இருக்கிற அடியவிரலும் கொண்டு பெருமானுக்கு மாலை சூட்டினார் அதனால் பெருமான் கடலூர் ஆனிலை பெருமானுக்கு கோவில் திட்டத்தில் இருக்கிற மாதிரா இருக்கும் கிடையாது குத்து அளக்க வேண்டியதில்லை வரைக்கும் அழக்க வேண்டிய அவசியம் இல்லை தீர்ந்து ஒன்பது வரைக்கும் கோவிலுக்கு நிலம் நெல் அழக்க வேண்டுவதில்லை ஏன் அப்பதான் தக்கலாம் அஞ்சாண்டு ஓடும் இல்லன்னா ஓட என்ன பண்றது இப்படி இருந்தா கோவில் எப்படி வருது சுவாமி விளக்கு எப்படி எரியது மாலை எப்படி போடுறது அந்த வஸ்திரம் எப்படி இருங்கிறது இந்த மாதிரி இருக்கிற இப்ப நவராத்திரும் சொல்றோம் ஒவ்வொரு நாள் அந்த நவராத்திரி ஏழு நாள் எட்டு நாள் அந்த பெருமாட்டி வளம் வரணும் அதுக்கெல்லாம் என்ன வளம் வந்தா சும்மா போவோம்னா அந்த கோழி ஆளுக்கெல்லாம் கொடுக்க வேணாமா என்ன பண்ணுவாங்க அலங்காரம் பண்ணி வச்சு விடுறாங்க அப்படியே தூக்க ஆள் இல்லை முருகா முருகா அதனால அப்படி இல்லை அருமையா கோவில் திட்டம்னு ஒண்ணு இருக்கும் அதற்குரிய மாலை இந்த மாதிரி அன்பர் அவர்களும் எடுத்துட்டு போதை சிவகாமிய செய்து வைத்தார் சரி போற போக்கில் ஒரு அருமையான பாடலை இங்க தான் சொல்லுவார் வேற எங்கும் சொல்ல மாட்டார் ஏன்னா கூறியது கூறுல்லவா அதனால மலர் பறிப்பார் அப்படியானால் எப்படி மலர் பறிப்பது புதிய விதினா காலையில் எந்த பெருமானும் போட்டா போதும் அப்படி போயிட்டு நந்தவனம் சென்று ஒருவர் மலர் பறிக்கணும்னா எப்படி பறிக்கணும் உணர்ந்து இந்த விடியற் காலம் சரி நாலு ஐம்பது அப்படிங்கறது எப்ப தெரியும் இப்ப ஆல ஆரம்பிச்சாதான் தெரியுது அவ்வளவுதான் நமக்கு ஞானம் அப்போ இயல்பாகவே ஓரளவு முடிச்சு எழுந்திரிச்சாங்கன்னா நான் அனிம நாலுல இருந்து நாலே முக்கால கூட எழுந்திரிச்சிருவேன் என்று சொல்லுவாங்க இன்னைக்கு தொண்ணூறு வயசுக்காரங்களாம் என் அம்மா என்னவோ தூக்கு வராது இன்னைக்கி தான் கல்யாணம் பண்ணு வருஷத்துல இருந்து அவங்களுக்கு அப்படி உடம்ப வைச்சிருந்தாங்க உடம்பே படுத்துலாம் அருமையாக எடுத்து உலகத்தையும் போனீங்க அதெல்லாம் எந்திரிக்க முடியல அலாரம் வேண்டியிருக்கு வைகரை உணர்ந்து அது மட்டுமல்ல வெளியில வந்து பார்ப்பாங்க பார்க்கின்ற பொழுது இந்த விண்மீன் இதோ இருந்து அனிம மணி நாளிலிருந்து நாலே ஆளுக்கு இருக்கும் மணியை பார்த்தோம்னா நாளிலிருந்து நாலையாலுக்குள்ள இருக்கும் இருக்கும் என அந்த விண் கொண்டு மணி என்னதுன்னு அப்படி வைகரை உணர்ந்து இவருக்கு செய்ய மணி நாளேகால் நாள தானா தெரியும் போந்து வெளியில வருவார் வைகாரை உணர்ந்து போந்து புனல் மூழ்கி நீராடிய பிறகுதான் நந்தவனத்துக்குள்ளே நுழையணும் சிவஜிவுங்களா புனல் மூழ்கி நமக்கு நேரம் ஆகுதுங்கிறதுக்காக கொஞ்சம் சுருக்கிட்டாரு நீரில் மூழ்கி வந்தவர் சொன்னா வந்துட்டு உடனே அப்படி இல்லீங்களா நீரும் ஆடி பெரும்புலர் காலை மூழ்கி பித்தர்க்கு பத்தராகி அரும்புடன் மலர்கள் குண்டங்க ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினால் விளக்கு தூங்கும் விதியினால் இடவெல்லாருக்கு கரும்பினல் கட்டி போல்வார் கடவுள் வீரத்தினாரே முடிக்க விட்டார் இப்படி தாம் மேற்கொண்டிருக்கிற வழிபாடுகளில் ஏதேனும் சிலதை சிறிதான அமைப்பில் இருக்கிறது என பெரிதா இருந்தால் ரெண்டு இரண்டு மணி நேரம் ஆயிடும் நாலிலிருந்து ஆறரை வரைக்கும் ஆயிடும் அதனால அந்த வழிபாட்டுல தொடக்கமாக ஏதேனும் பாராயணம் அல்லது மற்ற அதை மட்டும் செய்துவிட்டு இதோ நந்தவனம் போனார் என்னது ஒரு குச்சி இளமைக்கு இந்த குச்சியில் வச்சுக்கணும் எடுத்துக்கொள்வதோ இடுப்பு கீழே விடுவதோ தப்பு இடுப்பு கீழே விட்டா நம்ம நடக்கும்போது மணல் படலாம் தண்ணி படலாம் மற்றெல்லாம் தண்டு ஒண்ணு கூடை ஒன்று காலையில் முடித்து விட்டு நேரம் வைகரை உணர்ந்து போந்து புனல் மூழ்கி வாயும் கட்டி வா அந்த நந்தவனத்தை உள்ள வெள்ள துணி எடுத்து நல்ல வாயை அப்படி நல்லா எடுத்து கட்டிக்கணுமா ஏ இது கட்ட இது வரைக்கும் அப்படியே கொண்டு அது இது கொஞ்சம் மூக்க உராயும் நமக்கு தப்பி தவறி கொட்டாய் வராம தும்மல் வராம தும்மல் வந்ததுன்னா மூக்கலையும் வாயிலையும் இச்சுல எச்சில் சிந்தும் அது வந்து மலர்ல பட்டுடும் அதுக்காக வாயும் இருதான் பிரான் ஒரு அமைப்பை எங்கேயாவது என்ன பண்றது திருமணங்கள் ஆரம்பிச்சுற ஒரு நாள் கிடையாது அவனும் பல்லவலை போறானோ சும்மா போறானோ நம்ம கிட்ட இருக்கிறவங்கள பணித்தம் அதனால வெறும் கனவா ஆகி போனதான்னு அப்படி போட்டுது வாயும் கட்டி எப்படி இருக்கணும் நந்தவனம் மொய் மலர் நெருங்கு வாச நந்தனவனம் பார்த்தா நல்ல தண்ணீர் நல்ல நல்லா வேண்டியதெல்லாம் படுதில்லாம பாதுகாப்பா உள்ள வளர்க்கப்பட்டிருக்கிறது அதனால அப்படி பூத்து குழுங்குதான் மொய் மலர் நீங்க ஒரு செடியில் படிக்கிறது படிக்கிறதுக்கே நமக்கு ஒரு மணி நேரம் ஆகலாம் அப்பளவு பூ அது அந்த பூலாம் எப்படி இருக்கும் நெருங்கு வாச நந்தனம் கவனம் வாசனை எனவே நறுமணமும் நல்ல மலர்ச்சியும் பூக்கள் அப்படி இருக்கக்கூடிய நந்தவனம் நந்தனவனத்து முன்னி இப்போ ஐயா இவருக்கு போய் இப்ப மணி என்னாச்சின்னு கேட்டார் அவர் எழுந்தது சரியா நாளே ஹால் இப்போ இந்த நந்தவனத்துக்கு போனது அஞ்சு இருபது அஞ்சு இருபத்தஞ்சுக்குள்ளேனர் இது எப்படியா கண்டுபிடிச்சிங்கன்னு நமக்கு என்ன தெரியும் தெரியல சொல்ரிந்து அந்த ஒவ்வொரு செடியில இருக்கிற பூவை இது மலரா இது மொட்டாங்கிறத கண்ணினால் தெரிய முடியாது ஏ அஞ்சிருவது அஞ்சிருவது கையினால் தெரிந்து கேட்டீங்கன்னா அரும்பும் அர்ச்சனை பண்ணலாம் பண்ணலாம் அரும்போடு மலர்கள் கொண்டங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து யாரு அப்பர் சுவாமிகள் செய்யலாம் ஆனா பறிக்கும் போது பிரிச்சிடுவாரு அரும்பெல்லாம் ஒரு கூட இந்த மலர் எல்லாம் ஒரு கூட இன்னொரு மலர்லாம் ஒரு கூட இப்படி பிரிச்சுக்கிட்டார் அதனால கையினால் தெரிந்து இது மலரா மொட்டா என்பது தெரிந்து நல்ல கமல் மூகை அலரும் வேலை அப்படியே பறிச்சுட்டு இருப்பது சிலதா அப்பதான் அப்படியே அந்த இதுலாம் ஒன்னா அந்த நேரத்துல நேரத்தில் இந்த நேரத்தில் அந்த நேரத்தில் ஏன் அந்த நேரத்தில் பறிக்கணும் அப்புறம் உண்பதன் முன் மலர் பறித்திட்டு உன்னாராயில் முன் மலர் பறித்திட்டு உன்னாராயில் நேரம் என்ன ஒரு செய்யும் சாப்பிடுறதுக்கு முன்னால மலர் பறித்து ஆண்டவனுக்கு போட்டு சாப்பிடணும் சாப்பாடு இட்லி காபிங்கிறது எப்போ பூஜைக்கு பிறகு அப்படின்னு ஒரு பொருள் இன்னொரு பொருள் உண்பதன் வண்டுகள் அந்த மலரில் நுகர்ந்து உண்பதன் முன் மலர் பறித்திற்கு உண்ணாராயில் அப்ப என்ன இந்த நேரம் போகும் இந்த நேரம் போல கமல் மூகை அலரும் வேலை வண்டுகள் உட்காந்து மொச்சி வச்சு தேனா செஞ்சு தன்னுடைய எச்சத்தையும் போட்டு அந்த மலர் படிக்கிறத முன் பண்டுகள் அந்த மலரண்கண் தங்கி உன்பாதன் முன் அந்த மலரை பறித்துட்டு உன்னாராயில் ஒரு நாலஞ்சு அடுக்குனர் இதெல்லாம் செய்யலடா செய்யலடாரு ஒன்னு செய்யல சாமி செய்யல அருநோய்கள் கட வெந்நீர் அணியாராயில் ஒண்ணும் திருநீர் அணியிரியா அது கூடங்க அம்மாவா சந்திக்குதானுங்க அதுவும் முழு சொல்லிங்க அப்படி எடுத்து அருநோய்கள் கட வெந் நீர் அணியாராயில் இவங்கெல்லாம் ஏன் பிறந்தாங்க அழியத்தார் பிறந்தவாறு ஏதோ என்னில் இவங்க எதுக்காக பிறந்தாங்க சுவாமி நாரு பெருநோய்கள் மிக நிறைய செத்தும் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே சாமி கோ பரமசாந்தம் அப்புறம் வர பழக்கம் இல்லை என்ன இந்த பண்றது கண்டிக்கும் போது என்ன பண்றது இருந்து பல நாட்கள் இருந்து பிறந்து திருநாமம் அஞ்செடுத்தும் செப்பாராயில் அந்த தாண்டகம் இது அதனால உண்பதன் முன்னா வண்டுகள் அந்த மலரின் கண் உண்டு தேனி நூறுவதற்கு முன்னி அந்த மாதிரி பறித்து சாத்துவாராம் அவர் யாரு சிவகாமியார் அப்படிப்பட்டவர் இதோ ஒரு நாள் இப்பதான் நவமி முன்னாள் நவமிக்கு முன்னாள் என்ன அஷ்டமி அஷ்டமி வந்தது வந்தது போது என்னன்னு கேட்ட யானை அந்த அரசனுடைய யானை இருக்க போல் ஆளுகிறார் அங்க ஆளுகின்ற அரசரும் நாயனார் இவர் காலத்துவர் இவர் காலத்துவர் டிய பின்னால் அவர் பத்தி பேச போற அந்த பெரியவர் நல்ல ஆன்மீகத்தில் இவர்கள் என்ன செய்தார் இப்படி மலர்மலை செய்து கொண்டிருக்கும் போது அந்த அட்டமி நாளிலே அவருடைய மத அந்த யானை இருக்க பட்டத்து யானை அதை காலையில எடுத்துட்டு அழைச்சிட்டு போய் நல்ல குளிக்கப்படுத்தி திருநீரெல்லாம் இட்டு திரும்ப அழைச்சிட்டு வரணும் அந்த பாகரல் செய்கிறாங்க ஏன்னா நாளைக்கு எல்லாமே அந்த முதல் நாள் தூய்மையாக வச்சுக்கிறதுனால அது போல யானைக்கு போனோம் இப்பொழுது ஏதோ யானை எங்கேயோ போயிச்சு நல்ல குளத்துல கொண்டு போய் எடுத்து வச்சு நல்லா தேய்ச்சி தேய்ச்சி குளிக்கப்படுத்தி அருமையாக வச்சு அதில் கூட யார் போனாங்கன்னார் அஞ்சு பேர் போனோம் அஞ்சு பேர் அது எப்படியோ கண்டுபிடிச்சாலும் தெரியல பக்கத்தில் மூணு பேர் வர்றாங்க நீராட்டப்பட்டது நீராடி வருகிறது மலர்படித்து கூடையெடுத்துக் கொண்டு அந்த தெருவில் வருகிறார் இப்பொழுது சிவகாமி ஆண்டாரம் வருகிறார் இப்பொழுது அந்த யானையும் வந்து கொண்டிருக்கிறது ஒளியும் ஒலியும் இதை கடந்து அப்படி போன